ீாமூர் சுந்திரம் சூத்திர முதீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமாத்தை ஓ நமோ விதையத்திருஷ் மஹோ நமோ குருப சர்ோபவரோமீ பதிரங்க்ணு பசியேம அக்ஷரிய சிரங்கை துஷு வாசி யசேம்தேவி தண்ணியு ஸ்வீந்திரோ ஊா விஷவே நோரினோஸ் ஓ மந்திரத்தை தொடங்குவதற்கு முன்பு விக்ன நிவர்த்திக்காக உபதேசம் பண்ணுகிறது அதை பற்றி நேற்றுக்கு பார்த்துருக்கோம் கர்மேபிஹி பத்ரம் சுணையாம அக்ஷபி பத்ரம் ஞாபகம் வச்சுக்கணும் கர்மாவெல்லாம் அனுஷ்டானம் பண்ணினவன் வரா அப்படித்தான் இது போல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினவன் இந்த ஜென்மாவலியோ போன ஜென்மாவலியோ எப்படியும் தர்மத்தை அனுஷ்டானம் செய்தவன் தான் தத்துவசாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு அதிகாரம் தர்மத்தை நன்றாக அனுஷ்டானம் செய்து தர்மத்தினுடைய வரையறைகளை புரிந்து கொண்டு அதையெல்லாம் புரிந்து கொண்டு தத்துவ ஞானத்துக்காக வேண்டி ஒருவன் வருகிறான் ஆனால் அந்த தேவதைகள் மேலே அவனுக்கு ரெஸ்பெக்ட் எந்த ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் செய்தானோ அந்த தர்மானுஷ்டானத்துக்கு காரணமாக இருந்த தேவதைகளிடத்துலாம் அவனுக்கு தர்மானுஷ்டானக்கு காரணமாக இருந்த அந்த தேவதைகளுக்குலாம் அவனுக்கு அந்த மரியாதை இருக்கு அந்த தேவதைகள்கிட்டே பிரார்த்தனை பண்றான் நான் வந்து பிரம்ம ஜானத்தை அடையணும் குருநாதர் பிரம்மத்தை சொல்றதை நன்றாக கேட்கணும் அந்த பிரம்மந்தான் ஜெகத்தாக இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கணும் என்னுடைய பார்வையை ஞானமயமாக ஆக்கி உலகத்தை நான் பிரம்ம பார்க்கணும் திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பசியேத் பிரம்மமயம் ஜகது ஆகவே இந்த உலகத்தை நான் பிரம்மஸ்வரூபமாக பார்க்கணும் அதுக்காக எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் இதில் வந்து சகுணமாகவும் சகுண பிரம்மனிடத்தில் நிர்குண பிரம்ம ஞானத்துக்கான பிரார்த்தனை தேவத்தைகள் சகுண தேவத்தைகள்கிட்ட பிரம்மன்னு சொல்ல சகுண தேவதைகள்கிட்ட நாங்கள் எங்களுக்கு நல்ல ஜானம் கிடைக்கின்ற பிரார்த்தனை எங்கள் மனசு நன்றாக இருக்க வேண்டும் எங்களுக்கு ஞானம் நன்றாக சித்திக்க வேண்டும் என்பதுதான் விஷயம் சிறைஹி அங்கை துஷ்டுவம்சங்கும தேவஹிதம் யதா இதோட அண்மையின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது எங்களுக்கு சரீர அவயவங்கள்னா நன்றாக இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் பலத்தோடு இருக்கணும் அப்படி இருக்கிற நாங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இப்படிப்பட்ட நல்ல சரீரத்தோடு இருந்து கொண்டு பரல் நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடி வாழ வேண்டும் தனுபி துஷ்டுவாம்சா கடவுளை திருப்திப்படுத்துவோம் துஷ்டுவம்சான சந்தோஷப்படுத்துவோம் பகவான ஸ்தோத்திரம் பண்றதுனால நமக்கு மனசுக்கு நல்லது ஒரு உபச்சாரமா சொல்றது நம்மளால தான் பகவானது சந்தோஷம் அர்த்தம் இல்லை உங்களை நாங்கள் மகிழ்விப்போமாக அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களை மகிழ்வித்துக் கொள்வதற்காக உங்களை நாங்கள் மகிழ்விப்போமாக எங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தணும்னா உங்களை நாங்கள் போற்றுப்புகழ் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளை நன்றாக புகழ்ந்து போற்றினோமான நமக்கு அஜானத்தினால உண்டான புண்ணிய பாகமே போய்விடும் சொல்லுகிறார் திருவள்ளுவர் தனுகி துஷ்டுவாகம் சகா யசேமான் அர்த்தம் ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜீவனத்தை கழிப்போமாக துஷ்டுவாகம் சகா யசேமா அந்தை வயம் சப்ளை பண்ணுறோம் வயம் ஸ்திரை அங்கை சனுஷ்டுவம் சசேவ நன்றாக ஸ்தோத்திரம் செய்து கொண்டு காலத்தை கழிப்போமாக ஹரி கச்சா காலக்ஷேபம் தான் சொல்லுது காலக்ஷேபம்னா என்ன பொழுத போக்குறது காலம்னா பொழுது கஷேபம்னா கழிக்கிறது காலத்தை கழிக்கிறது எப்படி காலத்தை கழிக்கிறதுனா நல்ல காரியம் பண்ணி காலத்தை கழிக்கணும் அதர்மம் அந்யாயம் அக்கிரமத்தை பண்ணி காலத்தை கழிச்சா என்ன ஆகணும்னா காலம் நம்மளோட பழி வாங்கணும் இல்லை காலத்தை ஜெயிக்கணும்னா காலத்தை நன்றாக பயன்படுத்த வேண்டும் காலத்தை முறையாக பயன்படுத்துபவர்களே காலத்தை வெல்லுகிறார்கள் அப்படிலாம் சொல்லல் அது என்னது தேவஹிதம் எது ஆயு கர்த்ததை பகவான் நமக்கு தேவர்கள் உலகத்துக்கு நன்மை செய்கிறத்துக்காக தேவர்களால் நமக்கு இந்த பிரார்த்த கர்மத்தினால் நமக்கு எந்த ஒரு ஆயுஷ் காலம் அந்த ஆயுஷ்காலத்தை நாம் நல்ல வழியில் உபயோகப்படுத்துவோமாக இந்த சரீரத்தை நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துவோமாக வல்லவை தாராயோ இந்த மா மாநிலம் முழுதும் பயந்துட வாழ்வதற்கே எனக்கு நல்ல பலமான எதுக்குன்னா உலக லோகக்ஷேமத்துக்காக லோக கல்யாணம்னு சொல்லுவது ஜன கல்யாணம் லோக கல்யாணத்துக்காக நாம் பாடுபடணும் எல்லா அர்த்தமும் இருக்குது நல்லபடியாக உபயோகப்படுத்தணும்னு அர்த்தம் இதோடு முடிஞ்சு போச்சு இப்போ இதில் என்ன பிரார்த்தனை பார்க்கணும் இந்த ஆரோக்கிய பிரார்த்தனை ஆயுஷ் பிரார்த்தனை இருக்குது எனக்கு தீர்த்தாயுஷ் இருக்கணும் பிரார அபவருத்தி வரக்கூடாதுன்னு நான் முக்கியமாக இதனுடைய அர்த்தம் என்ன அபவருத்தி வரக்கூடாது இடையில வந்து இந்த பிரார்த்த கர்மம் முடியறதுக்கு இந்த சரீரம் அழிஞ்சு போச்சுன்னா அது வந்து பேயாக மாறும் இருக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அது வந்து கஷ்டப்படும் எல்லாம் சொல்லியிருக்கு ஆ இந்த சரீரம் வந்து சரீ சரீரம் வந்து அதனுடைய காலம் முடியறதுக்கு முன்னாலே போயிட முடியாது அபமிருத்தியும் அர்த்தம் என்னுடைய ம உண்மையான அர்த்தம் அதில் இருக்குது அப்பமிருத்தியூ இடையில வந்து இந்த தண்ணியில் விழுந்து சார்து பாம்பு கடித்து சார்து தற்கொலை பண்ணிட்டு சாருது இந்த மாதிரிலாம் வேண்டியதில்லைன்னு அர்த்தம் அபமிருத்து பரிகாராய இந்த வார்த்தை தேவஹிதம் ஆயுஷ்காலம் நல்லா இருக்கட்டும் அகால மரணம் இதெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு எல்லா பிரார்த்தனைகளும் அடங்கிவிட்டது அதுக்கப்புறம் மேலும் இந்த தேவதைகள் எல்லாம் இதெல்லாம் பொதுவாக சொன்னா எல்லா தேவர்களையும் ஒட்டுமொத்தமாக அட்ரஸ் பண்ணி கேட்கப்பட்டது இந்த விஷயம் ஒரு ஒரு தேவத்தையும் சொல்லி அந்த தேவதைகளது அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறது அடுத்த வழிகள் இந்த நகன எங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே அமையட்டும் எங்களுக்கு அனைத்தும் நன்மை தருவதாகவே அமையட்டும் சு அஸ்தி அப்படின்னா அர்த்தம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆ எங்களுக்கு எல்லா நன்மையே நிலவி கொண்டிருக்கட்டும் யார் பேர் இந்திரன் எனக்கு ஸ்வஸ்தியை கொடுக்கட்டும் நகான்னு பகுவட்சனத்தில் இருக்க சொல்ல போனால் இந்த பிரார்த்தனையே பகுவட்சனத்தில் இருக்கு சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கு இந்திரன் எங்களுக்கு ஸ்வஸ்தியை மங்களத்தை கொடுக்கட்டும் நன்மையை அருளட்டும் இந்திரன் அனுகிரகம் அனுட்டும் எப்பேற்பட்ட இந்திரன் எல்லாருக்கும் ஒரு விசேஷம் ப்ரகஸ்பதியை தவிர எல்லாருக்கும் ஒரு அடிமொழி கொடுத்து அவங்கள சொல்வான் இந்திரஹா மகாஸ்வஸ்தி நிறைய பேர் இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க சாதாரண பாப்புலாரிட்டி இல்ல வர் பெவர் புகழ் உ சர்வலோகத்திலையும் புகழப்படுறவர் யாருன்னா இந்திரன் அவர் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் எல்லாமே இதில் ஞாபகம் வச்சுக்கணும் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் ஆயுஷை கொடுக்கட்டும் நல்ல காரியம் பண்ணுறதுக்கு சக்தியை கொடுக்கட்டும் அபமிருத்தி வராமல் எனக்கு அனு பாதுகாக்கட்டும் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆ பெரிய அவர் ஸ்தோத்திரம் பண்ணி சொன்னோம் இப்பேற்பட்ட பெரிய உலகப்புகழ் வாய்ந்த சர்வலோகத்திலேயும் புகழையுடைய இந்திர பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் இது ஒரு பிரார்த்தனை உலகத்தை எல்லாம் அறியிறவர் யாருன்னா சூரிய பகவான் ஞாபகம் சூரிய பகவானா வெறும் அந்த மண்டலம் கோலம் இல்லை ஜட பொருள் இல்லை ஒரு தேவத்தை சேதன தத்துவம் இந்திரன் எல்லாம் அக்னி வருணன் எல்லாத்தையும் நம்ம உயிருள்ள உணர்ச்சியுள்ள தேவதைகளாக நம்ம எதிர்கொண்டு கேபினெட் மினிஸ்டர்ஸ் மாதிரி இவங்களெலாம் ஹைல பெரிய கேபினெட் மினிஸ்டர்ஸ் இவங்களாம் தேவதைகள் சேக ஆஜா நஜானாம் தேவானாமந்த படிக்கிறோம் தைத்திர புருஷத்தில் பார்க்குறோம் சையேக கர்ம தேவானாம் தேவானாமந்தா ச ஏகோ தேவானாமந்தா ச ஏக இந்த ச ஏகோ ப்கஸ்பதேர்ந்த சேக பிரஜாபதேர்ந்த சேகோ பிரம்மண ஆனந்த கவுன்சிலர் சேர்மன் எம்பி வச்சு எல்லாம் அந்த ஆனந்த கிரடேஷன்லாம் சொல்லியிருக்கு இல்லை வேதங்கள்ல இது நிறைய காணப்படுகிறது இந்திரன இனஸ்தோத்திரம் பண்ணி இந்திரன அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணியாச்சு அடுத்தது யாருன்னு கேட்டால் சூரியன் பூஷாஷன நமக்கு சரீரத்துக்கு போஷாண கொடுக்கிறவர் எதா வித்தியக்தம் தேஜா ஜகத் பாசையே எச்சந்திரமசி யச்சாக்கௌ தேஜோவி மாமக்கம் காமாவிஷூத்தனியோஜசா புஷா சௌஷதி சர்வா சோமோத்வார சாத்மக இதில் இருக்கா போஷாத்து புஷ்டிங்கிற வார்த்தையெல்லாம் வந்தது பூஷா பூஷாங்கிறது வந்து சூரியனுக்கு ஒரு பேர் போஷாத்தை தருபவன் புஷ்டியை கொடுப்பவன் பேர் அந்த சூரிய பகவான் எங்களுக்கு அனுகிரகம் எல்லாம் தெளிவாக பிரகாசமாக விளங்கட்டும் இது சூரியனிடத்தில் பண்ணுற பிரார்த்தனை அடுத்தது என்னென்ன அரிஷ்டேமி தாட்சிய அரிஷ்டி தாட்சிய வித்மஹே சுவர்ணபீம தன்னோ கருட்ஜா வேதத்தில் கருடனுக்கு விசேஷமாக நிறைய சொல்லியிருக்கு ஆயுத இந்த கருட பகவான் அவர் என்ன பண்ணட்டும் அவர் என்ன பண்ற வேகமாக போறோம் அரிஷ்டனை இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறார் எப்படி கருட பகவான் வேகமாக போகிறாரோ கருட பகவான் எவ்வளவு ஏகாகிரத்தை உடையவராக இருக்காரோ தூரத்தில் இருக்கிற விஷயத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்காரோ அப்படி என்னுடைய மனசு சாஸ்திரங்களை நன்றாக புரிஞ்சுக்கணும் வேகமாக புரிஞ்சிக்கணும் பிக்காக புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சொன்னால் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் புரிஞ்சதுன்னு சொல்லிவிட்டார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு தான் புரிஞ்சுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்னா அனுகிரகம் கோரலைன்னு வச்சு ஆஹா அரிஷ்டலேமி தார்க்யா தார்க்யாங்கிறது கருடத்துக்கு சில பேர் இப்படிலாம் பேர் வச்சுக்கிறாங்க இப்பெல்லாம் தார்க்யா இதெல்லாம் வச்சுக்கிறாங்க அரிஷ்ட நேபிகா வேகமா போறவரு தடையின்றி எங்கும் செல்ல வல்ல சொல்லணும் தடையெல்லாம் வேகமா போகக்கூடிய பிடிச்சவர் அந்த கருட பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்புறம் பிருகஸ்பதி அவருக்கு மாத்திரம் கொஞ்சம் விசேஷம் இல்லை ஆனா ப்ரகஸ்பதிங்கிறதே பெரிய விசேஷம் பெருந்தலைவர் அர்த்தம் ப்ரகஸ்பத்தின்னா என்ன அர்த்தம் பெருந்தலைவர் தமிழ சொல்ல நமக்கு தான் பழக இருக்கேன் ஆக ப்ரகஸ்பதி பரிகாசம் பண்றதுக்கு இல்லை ஒரு மகா ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்ற ஒரு மாதிரி ப்ஹஸஸ்பதின்னு சொன்னா பெருந்தலைவர் பெரியவர் ததாது ப்கஸ்பதி நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக மூணு வகையில் இளைஞல் எந்த காரணத்துக்குன்னு வரக்கூடாது எல்லாம் வந்து நம்ம உடம்பு நமக்கு அது அனுகூலமாக இருக்குது சாப்பாடெல்லாம் சரியாக இருக்கணும் சாப்பாடு ஒத்துக்கணும் தண்ணீர் ஒத்துக்கணும் அப்புறம் வந்து படிக்கிற போது கண்ணு சரியாக வேலை சிக்கணும் லைட்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ப்ராப்ளம் இது ஒரேடியாக வந்து நாலஞ்சு பறவை இடம் என்ன படிக்கிறேன்னு கேட்குதுண்ணா வரிசையாக வந்து என்ன படிக்கிறீங்க என்னத்தை படிக்கக்கூட அது கேட்டு தேவையான இப்போ எல்லாம் அனுகூலமாக இருக்கணும் சர்வக சர்வ அனுகூல சித்தி எப்படி எல்லா வகையிலும் என்னென்னா எனக்கு சீக்கிரம் ஞானம் அடைஞ்சா அதனால் பகவான் சொன்ன மாதிரி ஸ்ரான் லபத்தை ஜானம் தற்பிய க்ஷிப்ரம் பதி பர்மாத்மா சஸ்வச்சாந்திங் அனசிய சீக்கிரம் வரணும் அதனால் சில விநாயகருக்கு பேர் வச்சிருப்பா க்ஷிப்ரசாத கணபதி க்ஷிப்ரசாத கணபதினா பிள்ளையாட்ட வேண்டி நேரம்னு வச்சுருவோம் நீ போகிறதுக்குள்ள நடந்துவிடும் இது உள்ளேற வேண்டினு நீங்கள் போகிறதுக்குள்ள ஆப்ல நீங்கள் நினைச்ச காரியம் நடந்துக்கணும் க்ஷிப்ரம் பிரசாதம் அதாவது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பலன் வேண்டும் ஆனால் அந்த பலன் எப்பயும் போட்டும் நம்ம கேட்கறதெல்லாம் மெட்டீரியல் பலன்தான் ஆனால் இங்கே கேட்குற பலன் என்னென்னா சீக்கிரம் இந்த ஜென்மாவோட சாஃபல்மே அடையணும் பிறவியினுடைய பயனை நாம் முழுமையாக சீக்கிரம் எப்போ போகும் எப்போ இந்த சரியில் தெரியாது எத்தனை நாளைக்கு இருக்கும் நமக்கு கேரண்டி இல்லை அதனால் விரைவில் பயணம் கிடைக்க வேண்டும் அதுக்காக பிரார்த்தனை அதுக்கப்புறம் இனி நாம் ஆதிசங்கரனுடைய பாஷ்ய அவதார ஸ்லோகங்களை சொல்லப்படும் காஷ்யம் சொல்ல பகுதில்லை நான் சொன்னால் பெருசாகிடும் அதனால் இந்த ஸ்லோகங்களை நான் சொல்கிறேன் கடினமான ஸ்லோகம்னால் ஆனால் உங்களுக்கு நல்லா புரியுங்கிற பிரார்த்தனையோடு புரியணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக சொல்லித்தரேன் கவனமாக பாருங்கள் இது நான் எப்படி படிக்கணுங்கிறது நான் முதல்ல சொல்லி காமிச்சு விடுறேன் அதுக்கப்புறம் பிரித்து பிரித்து சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் தனியாக சொல்லி படித்து பார்த்துக்கணும் பிரஜானாம் சுப்ரதானை காமஜன்யான் பீத் சர்வாந்தி மதுரபும் மாயையாஜய மாயா சங்கா துரியம் பரமதமஜம் பிரம்மயத்தன்ன படிக்கலாமா இப்படி தான் படிக்கணும் இது மாதிரி தான் இருக்குது எல்லா ஸ்லோகமும் நாலு ஸ்லோகம் இப்படித்தான் மற்ற நான்கு ஸ்லோகம் அதனால் உங்களுக்கு வந்துடும் அந்த பார்த்தவொன்னே பயப்படக்கூடாது இது எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நினச்சி படித்தா வந்துடும் இது எப்படி நாம் படிக்க போகிறோமோ தெரியலையே நமக்கு எப்படி வருவோ தெரியலையே அப்படிங்களா அவனுக்கு உங்களை பார்த்தா எனக்கு வராது அப்படிப்பட்டவங்களுக்கு அதனால் இன்றைங்களாம் அப்படி இல்லை இருந்தாலும் அப்படி எதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிசுனு இருந்ததுன்னா எடுத்துணும் இதை விட பெரிய ஸ்லோகம்லாம் நீங்கள் படிப்பீங்க படிச்சுட்டே இருந்தால் தானே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாற்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் பயப்படக்கூடாது இதெல்லாம் பார்த்து பயட்டுற ஸ்லோகம் பயத்தை போக்குற ஸ்லோகம் னிச்சரியலோகோகாஸ் புனர்ப <shine impossible, 1971habitude>, <washer Ferrari> பீ சான் ஸ்பிதி மாயோஜய மாய సంఖ్యaturiyam மாய సంఖ్యaturiyam పరమమృతమజం పరమమృతమజం బ్రహ్మయక్తన్నతోస్మి బ్రహ్మయక్తన్నతోస్మి వచ్చే చేత చెప్றேன் ట్రై பண்ணுங்க ప్రజ్ఞానాం శుప్రతానైః ప్రజ్ఞానాం శుప్రతానైః స్థిరచరనికర వ్యాపిభిః స్థిరచర புனரோசிதான் காமஜனியன் பீ சிஷா मैயज्या बोडमक्तर्युआ माया संक्यातुरियं tinha 파� ambos माया सhed district lei Boston 엔 deceuary ikあり Antán Pearl seldom inless to you மெயின் சென்டென்ஸ் எந்த ஒரு பிரம்மம் இருக்கிறதோ அந்த பிரம்மத்துக்கு நமஸ்காரம் எப்படிப்பட்ட பிரம்ம சொல்ல போற பிரம்மனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்ல போற ஆனால் இதுல என்ன சொல்ல போண்டூக்கிய உபநிஷத்து சாரத்தை அப்படியே புளிந்து கொடுக்கிறார் இந்த ஸ்லோகம் உபனிஷத்தினுடைய சாரம் முழுவதும் இந்த ஸ்லோகத்திலே புதைந்து இருக்கிறது எது பிரம்ம தத் அஹம் மத அஸ்மி யானொரு பிரம்மம் இருக்கிறதோ அந்த பிரம்மத்திற்கு நமஸ்காரம் நிஸ்துதிர் நிர்ணமஸ்காரு வரப்போகிறது ஒரு ஸ்லோகம் வரப்போகுது நிஸ்துதிர் நிர்ணமஸ்காரா ஸ்தோத்திரமாவது நமஸ்காரமாவது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வரப்போகுது கவுடபார்க்க காரியங்களில் வரப்போகுது அப்புறம் இன்னொரு இடத்துல நமஸ்குருமோ யசாபலம்னு வரப்போ இருக்க மாதிரி தோணும் நமஸ்காரமாவது ந நிரோதோ நச்சோ நஜ சாதக ஸ்தோற்றமாவது ஒடுக்கமாவது பத்தனாவது சாதகனாவது இன்னும் ஒரு ஸ்லோகமே சொல்லக்கூட ந முக்தி ந முத்துவம் முக்ஷுத்வமும் கிடையாது மோக்ஷம் கிடையாதுன்னெல்லாம் பேச போகிறார் கடைசியில் கௌடபாதாச்சாரிய ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்ததுனால் நம்ம நமஸ்காரம்ங்கிறது இங்கே என்ன அர்த்தம்னா சிந்தனம் அர்த்தம் பிரம்ம தியானம் நமஸ்காரம்னால் ஏதோ இப்போ தக்ஷணாமூர்த்திக்கு விழுந்தது நமஸ்காரம் அந்த மாதிரி நமஸ்காரம்னு அர்த்தம் இல்லை அது காய்க்க நமஸ்காரம் மனசுலையும் கூட நமஸ்காரம் மாதிரி பாவனை பண்ணலாம் ஆனால் இங்கே நமஸ்காரங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா அனுசந்தானம் அனுசந்தானந்தான் இங்கே நமஸ்கார் பிரம்மனை நான் நினைக்கிறேன் பிராத்தமி பிராத்தி பிராத்த நமாமி பிராத்தர் பஜாமி பிராத்தர் நமாமி பிராத்த ஸ்மராமின்னா என்ன அர்த்தம்னா மூணுக்கு ஸ்மராமிதான் பஜாமின்னு சொன்னாலும் நமாமின்னு சொன்னாலும் ஸ்மராமி அம்பத்வாம் அனுசந்ததானி கீதையில் படிக்கிறோம் இங்கே அனுசந்தானம் பண்றேன்னு பிரம்மத்தை நமஸ்காரம் பண்றேன் சொல்றார் பார்த்து ரொம்ப ஒரு பெரியவர் ஆலந்து கிரீங்கிறவர் என்ன சொல்கிறார்னா இது வந்து நேர விதிமுகமாக பிரம்மத்தை சொல்ற ஸ்லோகம் விதிமுகமாக சொல்றார் டைரெக்டா இதுதான் பிரம்மன் அப்படி சொல்ல முடியாது இதுதான் பிரம்மன்னு சொல்ல முடியாது இப்படிதான் பிரம்மன்னு சொன்னால் அதுக்கு பேர் விதிமுகமான உபதேசம் சொல்லப்போனால் ஸ்வரூப லட்சணம் ஸ்வரூப லட்சணத்தை சொல்றது ஆ விதிமுகேன வஸ்து பிரதிபாதனம் இது பிரக்ரியா தரிசனி இதெல்லாம் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்றேன் பிரி அம் சூரியன் பிரஜானம் சொன்னால் சைதன்யான சூரியன் பிரம்ம ஜான சூரியன் பிரம்மஸ்வரூபம் சூரியன் சொல்ல வேண்டாம் அந்த ஜான சூரியன் தான் ஞானமாகிய சூரியன் பிரதானை பிரதானே அதாவது தன்னுடைய கிரணங்களால் தன்னுடைய கிரணங்களால் நிகர வியாபிகி இப்படி ஒரு பத பதார்த்தம் சொல்லிகிட்டே வரேன் அப்புறம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் புரிஞ்சு விடும் என்ன அர்த்தம் நிலச்சிருக்கிறது சரம்னா என்ன அர்த்தம் அசையல் சராச்சரம் சொல்றோம் இல்லையா அச்சரம்ங்கிறது வந்து அச்சரம் சரம் அசையக்கூடிய அசைகின்ற அசையாதா ருக்ஷாதயா சராக மனுஷாதயா நிகரம்னா சமூகம் இதுல சமூக நிறைய சமஸ்கிருதம் புரிஞ்சு போயிடும் நிகரங்குற நிகரங்கிற பதத்துக்கு அர்த்தம் சமூக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சராசர சமூகங்களையெல்லாம் இந்த சைதன்யங்கிற சூரியன் வந்து அப்படியே விஸ்தாரமாக பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கு வியாபிபிகி வியாபிய நிகரை வியாபி எங்கும் நிறைந்திருக்கிறேன்னு அர்த்தம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள் எல்லாம் வியாபலோகான் அதாவது நிகர வியிபி லோகான் வியாபிய அப்படி போடு வியாபி பிரதானை வியாபி ஸ்திரச்சர நிகர வியாபியலோகான் லோகான் வியாபிய ஸ்திரச்சர நிகரலோகான் வியாபிய அப்படி அந்நிய அந்நிய வணிகள் அதாவது ஞானமாகிய சூரியன் தன் கிரணங்களால் அசைகின்ற அசையாத உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் ஒளிர் வியாபித்து இருக்கின்றது வியாபித்திருக்கின்றது வியாபித்துக்கொண்டு அப்புறம் என்ன பண்றதுன்னா அந்த பிரம்மனே என்ன பண்றதுன்னா போகான் புத்தா எல்லாம் வந்து நார்மல் சமஸ்கிருதத்தில் சொல்ல விடாது அப்படிதான் பண்டித்து இருக்கு அழகு தெரிஞ்ச மொழியிலேயே பேசி என்ன பிரயோஜனம் இது இந்த ஆன்மீகத்தில் இது எல்லாம் எந்த துறையில போனாலும் இன்னும் இன்னும் இன்னும் இதை விட நல்லா கேட்க கூடாது முடியுமா எல்லாத்துலையும் இருக்கு இல்லையா இதை விட இன்னும் இதை விட இன்னும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அது மாதிரி இது பாஷை ரொம்ப அழகான பாஷை போடுறாரு சவிஷ்டான் போகம் ஸ்தூலமான போகங்களையெல்லாம் புக்துவா அனுபவித்துக்கொண்டு இந்த சுத்த சைதன்யம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் வியாபித்துக்கொண்டு சவிஷ்டான் போக இந்த ஸ்தூலமான விஷய போகங்களை எல்லாம் அனுபவித்துக்கொண்டு அப்புறம் என்ன பண்றது புனரபி மறுபடியும் இது விசிஆர் அப்புறம் விசிபி விசிஆர் என்னது ஜாக்கிரதா விழிப்பு நிலையில் உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்களை எல்லாம் அனுபவித்துக்கொண்டு இப்போ அப்படின்னா இருக்கா இப்போ இருக்கா விசிஆர் விசிபி இருக்கப்பா தெரியல நான் குறைஞ்சிட்டே வந்துடுச்சு ஆனால் ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கேன் போசிஆர் விசிபி போட்டு பார்க்கணும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்புறம் வந்து போட்டு பார்க்கணும் அதுதான் சொல்கிறார் புனரப்பி மறுபடியும் இந்த க்ளாஸை கனவு காண வேண்டியதுதான் புனரப்பி புரிய நல்லா புரிய ஆரம்பிக்கும் மறுபடியும் புத்தின் அர்த்தம் புத்தியினால அங்கேயும் ஆசையோட தானே தூங்குறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆசையோட தூங்குறோம் ஆசையோட திரும்பினா அங்கேயும் ஒரு உலகம் அங்கேயும் அனுபவித்ததோட கல்பனை அங்கே வாசனாஜன்யம் இதெல்லாம் வரப்போறது உபநிஷத்துலேயே வரப்போகிறது படிக்கலாம் நாம இதே தான் இந்த பத்து நாள் இதுதான் படிக்க போகிறோம் இதேதான் திரும்ப திரும்ப பார்க்க போகிறோம் அல்ல திருஷட உத்தாசிதானு காமஜன்யான் பீத்வா ஆசையின் காரணமாக நமக்கு பல விஷயங்கள் உள்ளத்திலே பதிகின்றது அந்த பதிஞ்ச விஷயமெல்லாம் என்ன ஆகிறதுனா தூங்குற போது அவதிச்சேத் ஜாகிரதாவோ கேட்ட மாதிரி ஜாகிரதாவ் ஜனித வாசனையே எப்பச்சை பிரதீயத்தை சாஸ்வா அப்புறம் வந்து என்ன சூக் அபிமான தத்துவோதம்னு அடிப்படை புஸ்தம் அது நடிச்சது ஜாதாவஸ் என்ன சுவை என்ன என்ன சுசுத்தியவையன் பண்ணுவாஸ் இந்திரிங்க கொண்ட் பஞ்சேந்திர பஞ்சவிஷயம் கியே சா ஜிரதவா சப்தாதி விஷய நியாயத்தை இது எது சா ஜாகிரத அவஸ்தான் அதாவது பஞ்ச ஞானேந்திரியங்களை கொண்டு இந்த கண்ணால் காதால் மூக்கால இந்த ஸ்தூல சரீர அவயவங்களால் ஸ்தூல ஷரீர விஷயங்களை அனுபவிக்கிற அவஸ்தைக்கு பேர் ஜாகிரத அவஸ்தி யார் அனுபவிச்சார்னா இந்த பிரம்மன் தான் இதெல்லாத்தையும் வியாபித்து இதை அனுபவிக்கிறது அனுபவிக்கிற மாதிரி கடைசியில் சொல்ற மாயையா சொல்ல போகிற வச்சிருக்க புத்துவ இ மா திஷனை உத்பாசித்தான் காமஜன்யான் பீத்வா பீத்வா புக்தா எல்லாம் தான் ஓ அதை குடிக்கிறா இதை நம்ம சமஸ்கிருத ஜானத்தை அர்த்தம் பண்ணக்கூடாது பீத்வான்னா குடித்து விட்டு தானே அப்படி அப்படி சொல்லக்கூடாது பீத்வான்னா புக்துவான்னு அர்த்தம் இங்கே அனுபவித்து இந்த அவஸ்தையில் இங்கே ஒரு அவஸ்தை அப்புறம் போராடு அது தானாக ஒரு அவஸ்தை அப்புறம் என்னென்னா கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மறந்துடு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பழமையை அனுபவிக்கலாம் சர்வானு விசே புனரப்பிக்கிறது மறுபடியும் போட்டுக்கணும் சர்வானு விசேஷான்னு அபித்தி சர்வான் விசேஷான் ஸ்வபித்தி சர்வான் விசேஷன்னு நடக்கிற ஒரு விசேஷமும் கிடையாது இல்லாட்டி என்ன பண்ணணும் காமஜன்யான் சர்வான விசேஷனு பீத்வா அப்படின்னு போடலாம் என்ன சர்வான் அப்புறம் மதுர புக்கு தூக்கத்துல மதுர புக்குன்னா என்ன இனிப்பை சாப்பிடறான்னு அர்த்தம் இல்லை ஆனந்தமா ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம் சோபித்தி சர்வான் விசேஷான் காமஜன்யான் போன்றதுக்கு பதிலாக சர்வான் விசேஷான்னு அனைத்து விசேஷங்களும் ஒடுங்கிய நிலையில் ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு அப்படி படிக்கணும் அனைத்து விசேஷங்களும் ஒடுங்கிய நிலையில் தூக்கத்தில் எல்லா விசேஷமும் போயிடுது நம்ம யாரும் என்னங்கிறது ஒன்றும் தெரியறதில்லை சர்வான் விசே நான் அர்த்தம் பண்ணேன் காமஜன்யான சர்வே விசேஷான் பீத்துவா சொல்லலாம் அப்புறம் என்னது சர்வான் விசேஷான்னு ஸ்வபிதி மதுரபுக்கு எல்லா விசேஷங்களையும் ஒடுக்கி அனைத்து விசேஷங்களையும் ஒடுக்கி கொண்டு ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு நகா மாயையா போதையன் நம்மையெல்லாம் நம்மையெல்லாம் மாயையினால் அனுபவிக்கச் செய்வன் போல காட்டிக்கொண்டு துவைவத்தை சிருஷ்டி பண்ணி இன்னும் இது ரொம்ப இதாக இருக்கு நகா நகாங்கிறது வந்துருக்கு நகா போதை நம்மை அனுபவிக்கும்படி செய்து கொண்டு அவரே தான் இத்தனை அனுபவிக்கிறார் அதை என்ன பண்ணுறாருன்னா என்னமோ அவர் வேற நாம வேறேன்னு பிரித்து காட்டுற மாதிரி மாயினால பண்ணுறார் உண்மையிலேயே பரன்பொருளுக்கும் நமக்கும் வேற்றுமை இல்லை ஆனா பரன்பொருளுக்கும் நமக்கும் வேற்றுமை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை மாயை உருவாக்குகிறது என்னுடைய கருத்து நகா போதையு என்ன அர்த்தம் நான் அடுத்தது மாயா சங்கா துரியம் ரொம்ப முக்கியமான வார்த்தை இது இந்த மாயையோட கணக்குப்படி சொல்லப்படுற நாலாவது நாலாவது மூணாவது ரெண்டாவது இருக்கிறது ஒன்றுன்னு சொன்ன அது அறையும் இல்லை காலும் இல்லை அரை காலு ஏன்னா ஒன்றை பிரிச்சா எவ்வளவு அரை அப்போ அரை இந்தாறை அந்த அறை காலை பிரிச்சா காலு காலு இப்படி போயிட்டே இருக்கும் அதனால தான் உபனிஷத்துக்கு ஜாக்கிரதையாக சொல்லியது அத்வைதம் இந்த மந்திரத்தை பாகரம் சாந்தம் சிவம் அத்வைதம் ரெண்டாவதாக கிடையாது இது ரொம்ப அவர் சொல்கிற பாஷை ரொம்ப அழகு இந்த துரியங்கிறது மாயாசங்கியாங்கிற இந்த துரியம் துரியம்னு சொல்கிறோமே இப்போ துரியம் துரிய அதிதம் துரி அதி தா தீ தா தி தா தி தா தி தா தீ தம் இப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க என்ன அதெல்லாம் நம்ம ஒன்றும் மறுக்கலை ஏன்னா இந்த துரியங்கிற சொல் இங்கே வரப்போகுது உபனிஷத்துலேயே வரப்போகுது நம்ம பார்க்கத்தான் போகிறோம் யோகிகள் சொல்கிற துரியம் வேறு வேதாந்திகள் சொல்கிற துரியம் வேறு வேதாந்திகள் சொல்கிற துரியங்கிறது பரம்பொருளுக்கு ஒரு பெயர் துரியம் இவ துரியம் சதுர்த்தம் இவ சதுர்த்தம் நான் வஸ்துதா சதுர்த்தம் உண்மையில் நாலுங்கிறது கிடையாது நாலாவது போல தோன்றுபவனு தான் அர்த்தம் இல்லை யோகிகள்லாம் வந்து இந்த சமாதி அவஸ்தையிலாம் சொல்கிற பொழுது அதை துரிய அவஸ்தைன்னு சொல்லுகிறார் நம்ம அனுபவிக்கிற அவஸ்தை என்னது ஜாக்கிரத அவஸ்தை அப்புறம் சப்னாவஸ்தை சுசுப்தி அவஸ்தை இந்த மூணு அவஸ்தை தான் வந்திருக்கு அதில் எந்த அவஸ்தையிலும் ஜாஸ்தி நேரம் இருக்கும் அவங்க விழிச்சோம் இந்த மண்டோக்கிய புருஷத்தை கேட்ட உடனேயே சுஷுப்தி அவஸ்தை நல்லா வரணும் நல்லா நல்லா இதை கேட்டோம்னா வரா கூட வந்துவிடும் அவர் நீலகண்ட தீட்சிதர் சொல்கிறார் திருமல்நாயக்கருக்கு மந்திரியாக இருந்தவர் அவர் சொல்கிறார் நான் படித்த வேதாந்தம்னால் ராஜா தூங்கிறது தான் உபயோகப்படுது பேர் நான் படித்த வேதாந்தத்தை சொன்ன இந்த ராஜாவுக்கு சொல்லி வேதாந்தம் அப்படி சொல்லி அவங்க மனசு வருத்தப்பட்டு சொல்றார் ராஜாவுக்கு வேதாந்தம் சொல்லணும் வேதாந்தம் கேட்கணும் அவர் ராஜாவும் கேட்கணும் அதுக்காக வச்சுருக்காராம் இப்போ மாயாசங்கியா துரியம் யோகிகள் சொல்கிற துரியம் என்ன துரிய அவஸ்து அந்த நிர்விகல்பமாதிங்கிறது ஒரு டைப் ஆஃப் அவஸ்தை அது துரிய அவஸ்தை அதுலேயே சவிகல்ப சமாதியை துரியம்னு நிர்விகல்பமாதியை துரிய அதீத்தம்னு சொல்லி அப்புறம் அது என்ன சொல்வது அவ்வளோதான் அப்படி ஒரு அவஸ்தையா சொல்ற அவஸ்தேனா ஸ்டேட்டு இங்கே அவஸ்தைனா ஸ்டேட் இல்லை ஃபேக்ட் இங்கே வந்து துரியங்கிறது என்னது ஃபேக்ட் பிரம்மனுக்கு தான் பேரே அது மாயாசங்கியாங்கிற இது வந்து இந்த கணக்கு இது மாயக்கணக்கு உண்மையிலேயே நானுங்கிறதுலாம் இல்லை மாயா சங்கியா துரியம் எதுன்னா பரம் பரம் துரியம் பரம் அமிர்தம் அஜம் மேலானது அழியாதது மன மரணம் அஜம்னா என்ன பிறவாதது அமிர்தம்னா என்ன மரணம் பிறப்பு இறப்பை கடந்த மேலான அந்த மெய்ப்பொருளை பரம்பொருளை பரம்பொருள் யாதொன்று உள்ளதோ அந்த பரம்பொருளை நான் நினைக்கின்றேன் இந்த ஸ்லோகம் இப்போ புரிஞ்சிடும் பிரஜானாம் சுப்ரதானை வியாபி புனரபிதிஷனோ பாசித்தான் முடிஞ்சு போகும்போது நீங்க மனப்பாடம் நான் நிச்சயமா நம்ம நெரிச இறங்கி விடு அதனால கம்மியாச்சு இனி அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் ோ விஷ் ஆமாஜவிஷையாஸ் பமதின் ஜோதிஷ்மா புனரி சர்வா விஷேஷா விகத்துணாசீய யோ விஷ் ஆமா பானியா விஷாஸ்மா ீய இதுவும் அப்படி தான் அசௌ துரியாது மெயின் சென்டென்ஸ் அசௌ துரியகா இந்த துரியன் நம்மை காக்கட்டும் நம்மை என்னர்த்தம் வேதாந்த விசாரம் செய்யக்கூடிய நம்மை எல்லோரையும் இந்த துரியன் காக்கட்டும்னா என்ன அர்த்தம் இந்த துரியனை நம் சொரூபமாக நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்வோம் ஆக இதுதான் பொருள் ீயமுக அசௌத்துரீயனை பிரிவா அனுபூமான ஆமா நந்த ஆத்மரணை நான் பார்த்து இந்தியன் நம்மை காக்கட்டு சரி எப்பேற்பட்ட துறி என்னதுன்னா யஹா விஸ்வாத்மா எந்த விஸ்வாத்மான அர்த்தம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கடவுள் விஸ்வாத்மா விதிஜ விஷயானு ஸ்தவிஷ்ட அதே அர்த்தந்தான் ஸ்தவிஷ்டான விதிஜ விஷயானு போகான்னு போகான் அங்கேயே தான் சொன்ன ஸ்தூலமான போகங்களையெல்லாம் அனுபவிச்சு விதிஜ விஷயா விதிஜ விஷயான்னு சொன்னால் விதிங்கிறது பிரம்மதேவன் பரம்புருள் அவரால் உண்டு பண்ணப்பட்ட விஷயங்கள்னு விதிஜ விஷயா விதிஜக விதிஜக ஜெகத் இந்த பேர் என்ன விதிஜகா விதிஜ விஷயா உலகத்தில் தோன்றியிருக்கிற விதிஞ்ச விஷயானு சவிஷ்டானு போகானு பிராஷ்யம் இதெல்லாம் அப்புறம் அண்மையை வேணால் எழுதி போட்டுவிடும் இதெல்லாம் அப்படியே அண்மையை எழுதி அதுக்கு நேராக அந்த அர்த்தத்தை போட்டு சரியாக கொடை சொல்றேன் உனக்கு படிக்கிறது சௌரியமாக இருக்கும் இந்த பதத்துக்கு இந்த பதம் அப்படிங்கிறது சௌரியமாக இருக்கும் பிராசிய அப்புறம் என்ன பண்ணுறது பஷ்டத்து அந்யான் ஸ்வமதி அப்படி இருந்த பிரயோஜனம் ஒரு வழியில் நினைக்க கூடாது பாரம் இல்லை பாரத்தை போக்குறது ஆக யகா விஸ் பொறுமை நல்ல வேணுதுல்லாம் யகா விஸ்வாத்மா விதிஜ விஷயானுகான் ஸ்தவிஷ்டான் இந்த ஸ்தூலமான போகங்களை எல்லாம் அனுபவிக்கும்படி செய்து அனுபவித்து பஷ்டாத் பஷ்டாத்தான் என்னர்த்தம் பிறகு ஸ்வமதி விபவான் அந்யான் தன்னுடைய புத்தியினால் கற்பிக்கப்பட்ட ஜோதிஷா ஜோதிஷான தைதசன் அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்ற ஜோதிஷா ஸ்வேல சூக்மான்ஷா பிராசிய சப்ளை பண்ணிக்கணும் நம்ம அதில் அந்யா ஸ்வமதி விபவான் பஷ்டாத் ஸ்வமதி விபவான் அந்யான் சூக்ஷ்மானோதிஷா பிராசிய புரியுந்தோ தன்னுடைய பிரகாசத்தினால இந்த சைத்தன்ய பிரகாசத்தினால இந்த சிதாபாசனை அதெல்லாம் சொல்லணும் ஆனால் அப்புறம் ஸ்லோகத்தில் வரும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை படிச்சுட்டு உபனிஷத்தை படித்து உபனிஷத்தில் படிச்சிருக்கிற அந்த விளக்கங்கள்லாம் மனசில் பதிஞ்ச பிறகு ஸ்லோகத்தை பார்க்கறபோது எவ்வளவு தூரம் ஞானம் இருந்தால் அந்த ஸ்லோகம் எழுத முடியும்னு தெரியும் முப்பத்திரெண்டே வயசு அதனால்தான் அவதாரம் அவதாரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் சாதாரண நிமிஷம் இப்படிலாம் பண்ண முடியுமா இத்தனை டெக்ஸ்ட்டையும் மன மனசில் வச்சுன்னு இப்படி சொல்லணும்னா நீங்கள் படித்த சுலோகத்தையும் சொல்கிறதுக்குள்ளே கஷ்டப்படுவோம் தடுமா அருந்தே அறந்து தமிழ் பாட்டே இப்போ தடுமாற்றத்தில் பூர்த்தி எல்லாம் வாலி இது வாலி வெட்டெட்டுன்னு சொல்லிருந்தான் சரியா சொல்ல ஆஹ ஜோதிஷா ஸ்வே ஸ்வேல ஜோதிஷான்னு இருக்கும் தன்னுடைய பிரகாசத்தினால் அதையும் அனுபவித்து இது ஸ்வப்னாவஸ்தையை சொல்லுறது ஃபர்ஸ்ட் லைன் ஜாக்கிரதாவஸ்தெகண்ட் லைன் வந்து ஸ்வப்னாவஸ்தான் சொல்கிறார் புனரபி ஏதான் சர்வான் சனி சுவாத்மனி ஸ்தாபயித்துவா புனரபி மறுபடியும் என்ன பண்ணுறான் உலகத்தை பார்க்கலாம் உலகத்தை வெளியில அனுபவிக்கிறான் கஷ்டப்படுத்துறது முறையாக இயற்கையாக நடக்குது நம்ம ஒண்ணு தூங்குறதுக்கு அது வந்து என்னென்னா ரொம்ப ஆசா பாசம் இருக்கிறவனுக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது ஆனால் நமக்கு வந்து சாதாரண பொதுவாக எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டம் தூக்கம் வந்து விடுது ஏதான் சுவாத்மனி ஸ்தாபகித்வா தன்னிடத்தில் ஒடுக்கி கொண்டு ஆழ்ந்த உறக்க சமயத்தின் அர்த்தம் அப்புறம் என்ன வருது நான் ஸ்தாபகித்வா அதை சொல்ற ஞானத்தினால என்ன பண்ணுறான்னா இவனைதான் என்ன பண்றான் ஞானத்தினால சர்வான விசேஷான உண்மையிலேயே பிரம்மனுக்கு என்ன இருக்கு ஒரு விசேஷமும் கிடையாது ராமானுஜாச்சாரிய பிரம்மன் வார்த்தை மக அலர்ஜி அதனால அவர் அது இருக்கிற போதே நிர்விசேஷ பிரம்மன் நடக்கவே நடக்காது அப்படின்னு அறிவித்தார் இப்போ நிர்விசேஷம் அது வேறு விஷயம் நான் இடையில சொன்னேன் நிர்விசேஷம்னா ராமானுஜன் ஞாபகத்துக்கு ஆனால் இந்த நிர்விசேஷம் சர்வான் விசேஷான்னு ஹித்வா எல்லா விசேஷங்களும் உண்மையில் கிடையாது இந்த விசேஷங்களோடு இருக்கிற மாதிரி இருக்கு அகம் சவிசேஷ இவ அஸ்மி வஸ்துதான் அஹம் நிர்விசேஷரூபா வியாபகாரிகிருஷ்டியில் நான் சவிசேஷத்தோடு இருக்கிறவன் மாதிரி இருக்கேன் ஆனால் உண்மையை அஹம் நான் விஷேஷ விசேஷம் குணம் எல்லாம் உண்க சர்வன் விசேஷன் ஹிவ் புனரின் மருமடி சர்வான் விஷேஷா துறீய அப்படிப்பட்ட வத்தத்தை ஹிவ் ப எந்த ஒரு ஆத்மாவானது விஸ்வாத்மாவானது இப்படி எல்லாம் ஜாக்கிரதாவஸ்தையும் சொப்னாவஸ்தையும் சுசுப்தி அவஸ்தையையும் அனுபவித்துக்கொண்டு உண்மையிலேயே எல்லா விசேஷங்களும் இல்லாததாக இருக்கிறதோ அந்த விசேஷமான விசேஷமாக இருக்கக்கூடிய துரியன் நம்மை ரட்சிக்கட்டும் நம்மை பாதுகாக்கட்டும் பாதுகாத்துனா என்ன அர்த்தம் ஞானத்தை கொடுத்து ஞானத்திலேயே நினைச்சிருக்கும்னு அர்த்தம் அந்த துரியனுக்கு ஒரு விசேஷம் லக்ஷணம் விசேஷம் கொடுக்கப்படுறது விகத குணகணை சர்வான் விசேஷான் ஹித்வான் போட்டிருக்கு அப்புறம் என்னென்னா விகத குணகணம்னா என்ன கூட்டம் குணம்னா என்ன குணங்கள் விகதன நர்த்தம் நீங்கின அர்த்தம் அனைத்து குணக்கூட்டங்களும் நீங்கிய ஏதாவது குணத்தை சொல்லின்றே தான் இருக்கும் சார்பத்தியாக பேசுகிற போது என்ன பேசுகிறோம் அவங்களுடைய சுகுணத்தை பற்றி பேசுகிறோமா துர்குணத்தை பற்றி பேசணுமா பேசுகிற போது எந்த இதை பற்றி பேசுகிறோம் ஒருத்தரை பற்றி பேசினாலே என்ன பண்ணுறோம் பேசுறதுக்கே விஷயம் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு அதெல்லாம் சொல்லணும்னா சப்தம் வந்து எதா உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஜாதி குணக்கிரியா சம்பந்தம் இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும் ஆக என்ன சொல்லுதுன்னா சிகத குண கணகா துரியா துரியனுக்கு விசேஷம் இந்த குணகணங்களெல்லாம் நீங்கின அந்த துரியன் அசௌ எங்கேயோ இருக்கு நம் சொரூபந்தான் நாம தான் அதுவே நான் அப்பேற்பட்ட த்ரிஷு தாமசு எத் என்று ஒரு மந்திரத்தில் உபனிஷத்தில் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் நாம் பார்ப்போம் நம்ம வரிசையாக பார்ப்போம் அசௌ துரியகா நான் இதுதான் முதல்ல சொல்ற ரெண்டு ஸ்லோகம் இது மங்கள ஸ்லோகம் இனி மூணு ஸ்லோகம் வரப்போகிறது குருவை நமஸ்காரம் பண்ண போகிறார் இந்த ஞானத்தை கொடுத்த குருவை நமஸ்காரம் பண்ணுற நம்ம கைவல் என்னவே என்று படிச்சிருக்கோம் எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்று சுவரிடை வெளிபோல் யாம் என் ஸ்வரூப அவருடைய பதும அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏக்கம் ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை எரிஞ்சினேனே அப்படியே கைதலை நான் சொன்ன மாதிரியே அவரும் நிறைய அழகாக ஸ்லோகம்லாம் சொல்லுகிறார் அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் சீக்கிரம் ஒரு ஷாக்க ஆரம்பிச்சுக்கோம் எப்போ தான் ஆரம்பிக்குறோன்னு நினச்சிதான் இதெல்லாம் வந்து அஸ்திவாரம் போடுறது கொஞ்சம் எல்லாம் இதாகும் கொஞ்சம் இந்த ஹாலெல்லாம் இருக்கு புரியணும் கொஞ்சம் விது வரும் விஷ்ணு ஜாமதேவா பதிரம் பசியே மாக்ஷர சிரங்கை சுஷு வாசஸ்தூ யசேமேவ் அஞ்சதா ஸ்வீரோ ஊஷாவேதா ஸ்வோ அனிஷ்டோ பதி ஓம் திஷா திஷா ீஸ்வரோருமே மூர்ஃபேதவிபாடி வோமவாப்யிணா மூர்த்ததே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தைஞ்சும் வாழி அன்பர் வாழி பராபரம் திஷா திஷ் ஹரி ஓ